வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி ஒரு இளைஞனுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அதாவது பகுத்தறிவுனா என்ன விதி அப்படின்னா என்ன அவனும் நிறைய பேர்கிட்ட இது பத்தி விவாதிச்சு பார்த்துட்டான் ஆனா யாரு கொடுத்த விளக்கமும் அவனுக்கு சரியானதா படல அப்போ அவங்க ஊருக்கு ஒரு நாள் ஒரு ஞானி வந்தாரு அந்த ஞானிகிட்ட போய் இளையன் மகானவர்களே பகுத்தறிவு அப்படின்னா என்ன விதி அப்படின்னா என்ன இதுக்கு நீங்கள் எனக்கு தகுந்த விளக்கம் கூற வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே அந்த ஞானி அவனை பார்த்து ஒரு கணை யோசிச்சாரு அப்புறமா தம்பினி உங்கள் வலது காலை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவனும் வலது காலை தூக்குனான் இப்போ நீங்கள் உங்கள் இடது காலையும் மேலே தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவன் வலது காலை கீழே வச்சிட்டு இடது காலை மேல தூக்கினான் உடனே ஞானி சொன்னாரு இல்ல ரெண்டு காலையும் ஒரே நெட்ல மேல தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே அவன் பக்கத்துல இருந்த ஒரு திண்ணையில உட்காந்துட்டு முதல்ல வலது காலை தூக்கிட்டு அதுக்கு அடுத்ததா இடது காலை தூக்குனான் உடனே ஞானி அதுக்கு ஒத்துக்கல இல்ல தம்பி நீங்க நின்ன நிலையிலயே ரெண்டு காலையும் தூக்கணும் அப்படி தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே அவன் அதுக்கு அப்படி சொன்னான் முடியும் அப்படி நான் ரெண்டு காலையும் விழுந்து விடுவேன் யோகி விளக்குனா தம்பி உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சுது உட்கார்ந்த நெல்ல ரெண்டு காலையும் தூக்க முடிஞ்சுது இதுக்கு பேர்தான் பகுத்தறிவு அதே சமயத்துல ஒரே நேரத்துல ரெண்டு கால்களையும் தூக்கிக்கிட்டு உன்னால நிக்க முடியாது இதுக்கு பேர்தான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் நாமளும்